பாடம் 151. ஐம்பத்தி முடிக்கும் வரை நெற்றி மூக்கில் படிந்த மண்ணை துடைக்காமல் இருப்பது பின்வரும் ஹதீசின் அடிப்படையில் தொழும்போது நெற்றியை துடைக்கலாகாது என்று ஹுமைதி கூறுகின்றார்